வாங் மனசி பிரதித மனோ மே வாட்சி பிரிராவி மகன்தே மாசி அனேனோரா ஷ சத்தியம் வீ தன் மாம வரம் ஓரி ஓ ோ நமஹோ மேஜ் पेज த்ரீ கோயமாத்மே தீ வயமுஸ்மே கத்தர பசிய சப்தம் சோோோோோன்ஜி வா யனவா அஸ்வாச்ச விஜாதி எதய மனசை சஞ்ஞான விஞ்ஞான மேதாஷ்டித்மதிமீஷா மனிஷா மதி சாமோச்ச பிரான இந்திரேஷ பிர येते सर्वे देवा इन चूता पृथ्वी वाुराकाश आपो ज्योतिषम ஏுத்தா இவீச்சா இத்தரா அண்ட்ஜா அஸ்வா புருஷா அதினஞ்சேதம் ஜங்கமம் பத்திரிச்சவர்தேத்தம் பிரானம் பிராா நேற்றலோ பிரேனாத்மன लोकात ோ அமுன்கேகே சா அம சமபவத் அமதவ ஆத்மாவா இதம் ஏக்க ஏவ அக்ரே ஆசீத் அப்படி இருந்த ஆத்மா பரமாத்மாவாகிய ஜீவாத்மா அகம் இதமேக்கே ஆசீத் அப்படி போட்டுக்கணும் ஆத்மா அந்த ஆத்மாக்கு என்ன சொன்னோம் பரமாத்மா சொல்லும் அதே பரமாத்மா ஆத்மா இப்ப ஜீவாத்மா அந்த ஜீவாத்மா பரமாத்மா மாறிடுது அகம் பரமாத்மா அகம் சைத்தன்யம் அகம் பிரஜானம் பிரஜானம் இஸ் டு பிரம்ம தேர்ஃபோர் அகம் பிரம்மாஸ்மி லாஜிக் புரியுது பிரம்மா அந்த பிரஜானம் அகம் தேர்ஃபோர் அகம் பிரம்மாஸ்மி மகாவாக்கியம் பிரஜானம் பிரம்ம நாலு சாம்பிள் வாக்கியத்துல அதுவும் நம்ம முதல்ல ஆர்டரா முதல் மகா வாக்கியம் எங்க படிக்கிறோம் ரிக்வேதத்தில் படிச்சுட்டோம் அதிலே ஒரு ஆர்டரா படிக்கணும் ஓகே மகாபாக்கியம் பிரம்மானம் அகம் சத்தியம் ஜெகன்மித்யா பிரம்மன் சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைச்சு கடைசில அகம் சத்யம் ஜெகன்மித்யா அப்ப ஜீவோ பிரம்மை சொல்ல வேண்டாம் முடிஞ்சு போச்சு அகம் சத்தியம் ஜெகன்மித்யானா ஜீவோ பிரம்மை சொல்ல தேவையில்லை அண்டர்ஸ்டோ அது முடிஞ்சதுனால எதனால ரிசல்ட் டோட்டல் ரிசல்ட் என்ன அகம் சத்தியம் ஜெகன்மித்யா ஓகே அதனால சோ நான் எப்படிப்பட்டவன் ஆயிட்டேன் இப்போ சஜாதிய விஜாதியேத ரகித பிரஜானம் சைத்தன்யம் பிரம்மா அகம் அப்படி ஆயிட்டேன் சம்சாரியா ஊர்ல இருந்து வந்தவன் நான் இப்போ பிரம்மானந்த ஸ்வரூபத்துக்கு போயிட்டேன் நம்ம ஊருக்கு போன எல்லாரும் அந்த முகத்துல ஒளிவட்டத்தை பார்ப்பாரு என்ன ஆட்சி எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் பாதிக்கிறதுல ஒரு நிலமாடுச்சு அதனால இங்க நாலாவது அதனுடைய சுருதி பலன் சொல்லி முடிக்கிறது உபனிஷத் அழகா எப்படி படுறது ச ஏத்தேன பிரஜேன ஆத்மனா ச ஏத்தேன பிரஜேன பிரஜானா பிரஜா ரூபேன ஆத்மனா ஓகே எப்படி இந்த பிரம்ம இந்த பிரஜானம் பிரம்மத்தை ஆத்மாவான ரெக்கக்னைஸ் பண்ணினவன் ஓனப் பண்ணினவன் நான் அதுவாக ஓனப் பண்ணினான் ஓகே நீயாக வேண்டும் அது நானாக வேண்டும் ஆயிட்ட நினைப்போம் ஓகே உபனிஷன் என்ன கேக்குறது நீயாக வேண்டும் நீ அதுவாக வேண்டும் அப்படி சொல்லிச்சு அங்க பாட்டு பாடுது இங்க முடிஞ்சு போச்சு நான் அதுவாக மாறிவிட்டேன் அப்படி ஆயிட்டான் அவன் என்ன செய்வானா அஸ்மாத் லோகாத் உத்ரமிய இதுதான் கொஞ்சம் பிடிக்காது அதுல இருந்து பிடிக்காத இருந்து நான் இன்னும் மாறலன்னு வரப்போறது இது பிடிச்சது இப்ப சொல்ற வார்த்தை புடிச்சதுனா அது மாதிரி ஆயிட்டன்னு அர்த்தம் ஓகே அஸ்மாத் லோகாத் உத்கிரமியனா விட்டவன் வெளியேறியவன் ஓகே ரெனன்சியேஷன் ஆனவன் துறந்தவன் ஓகே சாக்ரிபைஸ் பண்ணினவன் ஓகே சன்னியாசம் பண்ணினவன் உத்கிரமிய எது உன் இந்த ஞானத்தில் என்ன பண்ணிட்டான் அஸ்மாத் லோகாத் அப்ப அஸ்மாத் லோகாத் என்ன பாடி மைண்ட் அப்புறம் புத்திர மித்திர கலத்திர இஷ்டமித்ர பந்து எல்லாரும் வாங்கல் அப்படி சொல்ற கல்யாணத்துல அத்தனை உறவையும் துறந்தவன் அப்படின்னா பந்தபாசத்தை துறந்தவன் அப்படின்னா பற்றுகளை கலைந்தவன் அப்படின்னா யாராலையும் எதனாலையும் எப்பொழுதும் துன்பப்படாதவன் எனக்கு துன்பம் வருதே பற்று இருக்கு அர்த்தம் துன்பம் இல்லையே பற்று இல்லைன்னு அர்த்தம் வீட்டுல திட்டுவாங்க உனக்கு ஏதாவது பந்த பாசம் இருக்கிறதா பாருங்க ஏதாவது நியாயமா இருக்க பாருங்களேன் சொல்லும் போதே சபிக்கிற மாதிரி பந்த பாச பந்தத்திலிருந்து விடுபடுறதுதான் இவ்வளவு முயற்சியும் நடக்கிறது உனக்கு பந்த பாசம் இருக்கிறதா அதுதான் இருக்கக்கூடாதுன்னு உப்பினிஷ் சொல்றது பந்த பாசம் பாசம் பந்தத்தை உண்டாக்கும் மோக் விடுதலை உண்டாக்கும் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க நாளை அந்த புதுசா கட்டடம் கட்டிட்டு இருக்காங்களே ஆசிரமம் அங்கே நாங்க எல்லாரும் ஐம்பது அறுபது பேர் வந்துட்டா நீங்க எப்படி வச்சுப்பீங்க அவாவா வீத்துலயே இருக்கணும் புரியுது அங்கே இருந்து அந்த தாமரை இலை காட்டினு பாத்தீங்கன்னா மழை பெய்யும்போது கூடாது நகை மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டல எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதுக்காக கோச்சி உள்ள நடுமழையில இருக்கிறது ஆனா பாதிக்காம இருக்கு எதனாலையும் பாதிக்காத அதே மாம்பழத்தில் இருப்பணுமா ஒண்ணும் பிரச்சனை இருக்கு நமக்கு எதுவும் பாதிக்காது ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்பு காட்டுவான் ஆனா பந்த பாசம் வச்சுக்க மாட்ட இதுவும் கஷ்டம் பந்த பாசத்தை விடுறதும் கஷ்டம் அன்பு காட்டுறதும் கஷ்டம் ஏன் அன்பு காட்டுறது கஷ்டம் நம்ம நம்ம ஆத்துல இருக்கிற ஒரு அஞ்சாறு பேருக்கு அன்பு காட்ட முடியாதா காட்ட முடியாது அன்புன்றது வெரி வெரி வேலீடு வேல்யூபிள் குவாலிபிகேஷன் அது அது டிவைன் குவாலிபிகேஷன் அதனால நமக்கு அன்பு காட்ட தெரியல அன்போடு இருக்கிறது கஷ்டம் அன்புன்றதுன்ன குற்றம் சொல்லாது குறை சொல்லாது எதிர்பார்க்காதது அதுக்கு பேரு காட்டுகின்ற நேசத்துக்கு பேரு அன்பு நம்ம காட்டிட முடியும் அன்பு ட்ரை பண்ணி பாருங்க தூத்து போயிடுவோம் டெபிசிட் யாராவது நம்ம மேல அன்பு காட்டுவாலான்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் நடக்காது அதுவும் அன்பு இன்னொருத்தர் காட்டுறது கஷ்டம் நாம எதிர்பார்க்கறது கஷ்டம் அன்பு வெரி வெரி ரேர் அபூர்வமா அது இருக்கிறது அது காட்டுவான்னு அர்த்தம் உத்கிரம் வெறுத்தவன் கிடையாது விரக்தி ஆனவன் கிடையாது நிறைய பேர் விரக்தி பெரிய பெரிய தாடி கேட்டி வச்சுட்டு போயிடுது இந்த உபநிஷத்து கிளாஸ் முடிஞ்சோ ஐத்திரையை முடிச்சோடனே எல்லாரும் இனிமே வந்து யாரோட பேச மாட்டான் எதுவும் பண்ண மாட்டான் இப்படி இந்த சவுத் வரைக்கும் வரைக்கும் பார்ப்பான் அந்த ராத்திரி ஒரு தொடர் ஒண்ணு போடுவான் திடீர்னு ஓடுவான் அங்க நிற்பான் மறைப்பான் அப்புறம் அந்த இதுல நதியில வந்து நிற்பான் இதெல்லாம் யோகி ஞானியோட இது இவங்க முடிவு பண்ணது அப்படி கிடையாது எல்லார மாதிரி சகஜமா தான் இருப்பான் மனசுக்குள்ள அந்த கரணத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லாம இருப்பான் அதுதான் விசேஷம் அதாவது சுருக்கமா சொன்னா ஜீவன் முக்தன் ஜீவன் முக்தனா ஆயிடுவான் ஆனந்த புருஷனா ஆயிடுவான் என்ன சொல்றது அஸ்மாத் லோகா பிரத்தையே அமிர்தா பவந்தி அப்படி சொல்றது ஓகே அவன் வந்து ஆனந்த மாறிடுவான் எப்ப இந்த ஜகத்திலேயே நம்ம சொந்தக்காரங்களா இருக்காங்களே ரிலேட்டிவ்ஸ் அதுக்குள்ள ஆனந்த புருஷ இருப்பண்டர் இது இப்படி இது ஒரு ஒன்றர் நம்முடைய ரிலேஷன் ஜாபுக்குள்ள நம்முடைய ஊருக்குள்ளே நாம வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம் அது கண்ணம் முடிக்க மாட்டோம் தனியா போயிட மாட்டான் எல்லாரோட இருப்போம் யாரோட இருக்க மாட்டோம் ஓகே அதுதான் விசேஷம் அப்போ அமுஷ்மின் சர்வே சொற்கள் ஓகே நெக்ஸ்ட் என்ன சொர்கலோகே அஸ்மின் அமுஷ்மின் சரீரம் உள்ளவரைக்கே இருந்துவிட்டு அப்புறம் பிரம்மத்தோட ஐக்கியம் என்ன சொன்னீங்க ஐக்கியம் பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடுவான் எது ஐக்கியமாகும் பிரம்மத்தோட ஐக்கியமாக இப்ப பிரம்மம் அங்கு இல்லைன்னு அர்த்தம் இங்க இருந்து அங்க போன என்ன அர்த்தம் அது என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் நான் அங்க இல்லைன்னு ஆகிறதுனா பரவாயில்ல நான் ஐக்கியம் இந்த பானையில் இருக்க ஆகாசம் மகாகாசத்தோடு சேர்ந்துடும் ஐக்கியம் ஆயிடு அப்படி என்ன நடத்தும் அப்படிதான் நகராட்சி ஐக்கியமாக புரிஞ்சுக்கிறது இப்ப சாப்பிடும்போது அம்மா சொன்னாங்க கிளாஸ் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு சொன்ன பிறகு அப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யலி தலைக்கான் பிரம்மன் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு என்ன அர்த்தம் செய்ய வேண்டியது செஞ்சாச்சு அதனால அமுஷ்மின் லோகே ஓகே அமுஷ்மின் அந்த பிரம்மன் ஓகே அந்த பிரம்மன் சும்மா உபச்சாரத்துக்கு சொல்றது அந்த பிரம்மன் பிரம்மன் போறது மோட்சம் இங்க என்ன சொல்றது திருப்பி சொர்க்கம் சொன்ன அங்கிருந்து திருப்பி வர வேண்டியது அது அனித்யம் அது சொர்க்கலோகம் அனித்யம் அப்ப சொர்க்கம்னா இதுக்கு என்ன டெக்னோ டெக்னல் வேர்டு மோக்ஷம் திரும்பி வராத இடம் ஓகே மோக்ஷம் மோக்ஷல் ஓகே திருப்பி மோக்ஷல் ஓகே திருப்பி அதுவும் ப்ராப்ளம் ஆயிடும் ஓ இங்க ஒரு லோகம் இருக்கிறது மோக் தனி ரோகம் இருக்கிறது எது சொன்னாலும் மாட்டிப்போம் அப்ப புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் சோ அவர் பரமபதம் அடைந்தார் அது சொன்னாலும் பிரச்சனை தான் அவர் ஆனந்த புருஷனாய் ஆகிவிட்டாய் உன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிட்டான் அதனால என்ன ஆயிடுச்சான் அவனுக்கு சர்வான் காமான் ஆப்துவா அவன் வந்து எல்லா விதமான ஆசைகளும் பூர்த்தி அடைந்தவனாகிறான் குறைவு துக்கம் நிறைவு ஆனந்தம் ஓகே குறைவு துக்கம் நிறைவு ஆனந்தம் நிறைவுன்றது என்ன பூர்ணம் ஓகே பூர்ணம் கொழுக்கட்டையில் வச்சுக்கிறது என்னது பூர்ணம் அதை இனிக்கும் அது போல ஆனந்தம் பூர்ணம்னா நிறைவு நிறைவுனா குறைவற்றது குறைவல்லாதது எதுவோ நிறைவு நிறைவு தான் பூர்ணம் அந்த பூர்ணம் தான் அந்த எல்லாத்தையும் பூர்த்தி செய்தது அதாவது நான் பூர்ணன் பரிபூர்ணன் அப்படின்றத உணர்ந்துட்டான் அதனால இவன் வந்து எல்லா ஆசையும் பூர்த்தி அடைந்துட்டான் ஓகே அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு திருப்தி அடைந்தவன் பூர்ணன் அல்லது தான் பூர்ணன் என்று உணர்ந்தவன் திருப்தி அடைந்தவன் எல்லா விதமான ஆசைகளும் சொன்னீங்க எல்லா நிறைவேற்றி ஆசை இருக்கு முதல்ல அதை நிறைவேற்றி வைங்க அப்புறம் மீதி ஆசையை பத்தி சொல்றேன் பெரிய லிஸ்ட் இருக்கு முதல்ல ரெண்டு சாம்பிள் சொல்றேன் இல்ல கண்ட்மெண்ட் ஓகே பூர்த்தி அயந்த பூர்த்தி புருஷா அப்படி சொல்றது அப்போ ஆசையும் இல்லாதவன் ஓகே கடைசி நமக்கு ஒரு ஆசை இருக்கும் ஐ டோன்ட் ஐ டோன்ட் வாண்ட் அது லாஸ்ட் வாசம் லாஸ்ட் அந்த டோன்ட் தான் எனக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது அந்த ஆசையும் போய்விட்டது அந்த மாதிரி அவன் கடைசி நிலைக்கு போய்விட்டான் அதனால கடைசியா இந்த உபநிஷத்து என்ன முடிக்கிறது அமிர அமிர சம்பவத்து அமிர்த சம்பவத்து அப்படி ரெண்டு தடவை ரிப்பீட் பண்றது அவன் மோக் பதவியை அடைந்தான் அவன் மோக் அடைந்தான் அவன் மன நிறைவை அடைந்தான் அவன் மனசாந்தியை அடைந்தான் அப்படி ரெண்டு தடவை சொல்றதனுடைய அர்த்தம் என்ன நம்பர் ஒன் வந்து அவதாரணார்த்தம் ஒண்ணு வந்து அவ அவதாரணார்த்தம் ரெண்டு உபனிஷத்து சமாப்தியார்த்தம் ஓகே உபநிஷத்து சமாப்தி அர்த்தம் அவதாரணம் வாரண்டி கார்டு கிடைக்கும் அப்படி சொல்றது சமாப்தி அர்த்தம் தெரியும் இந்த அத்தியாயம் ஒவ்வொரு அத்தியாயத்தில் ரெண்டு ரெண்டு தரம் சொல்லிட்டு வந்து அதனால சஜாதிய விஜாதியேத ரகித பிரம்மஜான பிரம்மமாக அகம் ஆகிவிட்டேன் அதனால இனிமே வந்து நான் எல்லா விதமான பிரச்சனை முடிந்ததுமரி சொல்லியாகணும் என்னுடைய திருப்திக்காக நான் ஒரு சுருக்கமா ஒரு தடவை சொல்லிறேன் அது என்ன அப்படின்னா முதல்ல வந்து சிருஷ்டி பிரகரணத்தை பத்தி பேசுச்சு அத்தியாரோப அபவாத பிரகரணம் ஓகே பிரகரணம் முதல் அத்தியாயத்துக்கு பேரு சிருஷ்டி பிரகரணம் அத்தியாரோப அபவாத பிரகரணம் இதுல வந்து நமக்கு வந்து மூணு வந்து மூணு செக்ஷன் இருந்தது மூணு செக்ஷன்ல இருந்தது அதுல வந்து முதல்ல இது வந்து சிருஷ்டி பிரகரணம் அத்தியாரோப அபவாத மெத்தட்ல பரமாத்மா எப்படி வந்து சிருஷ்டி பண்ணினது அப்படி சொல்லுச்சு அதுல இருந்து ஒண்ணு ஒண்ணு ஒன்னு மூணு பன்னிரண்டு மந்திரம் வரைக்கும் அத்தியாரோப மந்திரம் 13 14 வந்து டிஸ்மிஸ் செஞ்சது அபவாத மந்திரம் ஓகே அதுக்கப்புறம் வந்து அத்தியாரோப்ப வந்து இந்த சிருஷ்டி எப்படி வந்துது வந்தது கவிநயத்தோடு சொல்லிச்சு இது ஒரு இது வச்சிருந்ததுதான் அது வந்து சுவாமி வந்து கேட்டுதான் உடனே வந்து அவர் வந்து லோகத்தை படைச்சாராம் அந்த லோகத்துல வந்து அப்புறம் தேவதையெல்லாம் வந்ததுதான் தேவதைகள் நாங்க எங்க போனோன்னு கேட்டுதான் உடனே அதுக்கப்புறம் வந்து பிப்பாயா அசனாயா வந்து கேட்டது பசித்தாக வந்து லிஸ்ட்ல இருந்தது உங்களுக்கு எல்லாம் பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடையாது எல்லாம் நான் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க வேணா தேவதைகளோடு போய் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிடுச்சான் அந்த தேவதைகள் எல்லாம் போச்சான் சாப்பிட போகும்போது எல்லாம் ஒவ்வொரு நோனும் துரத்திட்டு போச்சா ஒவ்வொரு இந்திரியம் கடைசியா புடிச்சது அந்த உணவு பிடிச்சதே அபானன் அப்பானன் ஏன் சொன்னோம் இன்டைரக்ட் நம்ம தேகத்துக்கு உயிரோட இருக்க வைக்கிறது இந்த அப்பானன் அதுதான் புடிச்சது இப்ப மூக்காலேயே வந்து சாப்பிடுற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோ என்ன ஆகும் அங்க போஜன போக வேண்டாம் காதல சாப்பிட கேட்டலாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் கடைசியா இதெல்லாம் அன்ன சிரிஷ்டி முடிஞ்ச உடனே அண்ணெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்திரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு போக்கிய போக எல்லாம் ரெடியான பிறகு அதுக்கு ஆபரேட் பண்ணியாகணும் போக்தா இருந்தாகணும் இது வரைக்கும் உபனிஷத்து பரமாத்மா விஜுவலை திடீர்னு கொஞ்சம் அந்த பரமாத்மாவே ஜீவாத்மாவாக தலையை பொலந்துக்கிட்டு உள்ளர் வந்தார் விஜருத்திய அப்படி சொல்லிட்டு உள்ள வந்து அந்த பரமாத்மாவை ஜீவாத்மாவாக எப்படி வந்து இந்த சம்சார வர்ணத்துல அதே ஜீவாத்மா பித் போய் திருப்பி வரணும் அப்போ இந்த முதல் அத்தியாயத்தில் சிரிஷ்டியா ஒரு இதை விட ஒரு மூட நம்பிக்கை குப்பையோட இருக்கிற ஒரு உப்பா ஏதாவது நாமே படிச்சு முதல் புக் கொடுத்தோம் யாரா சில பேர் படிச்சிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது அப்படி ஒரு த்ரில் தான் இருந்திருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஒரு தர வாசிச்சீங்களோ இப்படி இருக்க உபநிஷத்துன கொஞ்சம் இது அறிவுபூர்வமா இருக்க மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்னா ஏன்னா நீங்க கேன உபநிஷத்து படிச்சு பிடிச்சுட்டு வந்திருக்கீங்க ஓகே அதுல இது பிளாஷ் பண்ணிட்டு இருக்க அப்படி வந்துட்டு இதுல வந்து இன்னமும் வந்தது மரீச்சி லோகம் அம்ப லோகம் என்னனுமோ சொல்றது மகாபாரத கதை மாதிரி வந்து இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே அதுக்கப்புறம் தான் ஓ அதுக்கப்புறம் கேனு உபநிஷத்தை நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லி அப்புறம் லேசா முடிக்கப்பட்டது ஓகே இது லேசா சொல்லி ஸ்ட்ராங்கா முடிச்சது அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகே சிருஷ்டி எல்லா தாத்பரியும் சேம் பேட்டர்ன் வச்சுக்கோங்க சிருஷ்டியை வந்து விரிவா பேசுச்சு அஞ்சு ஸ்டெப்ஸ்ல பேசுச்சு இந்த உபநிஷத்தை லோக சிருஷ்டி லோக பால சிருஷ்டி சரீர சிருஷ்டி அன்ன சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி அப்படி பேசுச்சு லோக சிருஷ்டி வந்து பதினான்கு லோகத்தையும் இரு பதினான்கு லோகத்தையும் போர் டிவிஷனா பிரிச்சது அம்ப சிருஷ்டி அதுல சொர்க்க மகர்லோகம் ஜனகலோகம் தபகலோகம் அப்புறம் சத்தியலோகம் மேல இருக்க நமக்கு மேல இருக்க ஒரு லோகத்தை விட்டு அதுக்கு மேல இருக்க அஞ்சு லோகத்தை சொல்லிச்சு அப்புறம் மரீச்சி சிருஷ்டி அதே பற்றி புவர்லோகம் பித்ருலோகம் அது அதுக்கப்புறம் வந்து மரம் மரத்தமிழன் இதுல இருந்து வந்திருக்கு ஓகே மரம்னா பூலோகம் நாம எல்லாம் மரத்துல இருக்கோம் அதனால ஆபகா நமக்கு கீழே ஏழு லோகம் இருக்கு நீங்க எப்பயாவது ஞாபகம் வரும்போது நமக்கு கீழே ஏழு லோகம் இருக்குப்பா நம்ம வந்து அப்பர் லோகல் தான் இருக்கும் ஓகே அதோ லோகத்துல இல்லை அங்கு அதிகமா இருந்தாரு என்ன லோகம் இருக்கிறது அதல விதல சுதல தலாதல மகாதள பாத்தால அப்படி அதோ சப்த லோகம் இந்த லோக இந்த லோக சிருஷ்டி வந்து அன்ன உணவுலாம் தேவதேட் பண்ணுல வழியா ஜீவ அபிவிருத்தி மட்டுமே அப்படி வந்தது இந்த ஜீவா என்ன பண்ணிட்டான் பரமாத்மாவா இருந்தா சம்சாரி ஆயிட்டான் இந்த பாடி மைண்டோட கூடாரோட கூட்டு கூட்டு செஞ்சு ஓகே மிஸ்டர் ஜீவாத்மா பரமாத்மா இந்த பரமாத்மா தான் ஜீவாத்மா இது என்ன ஆயிடுச்சு இந்த ஜீவாத்மா பரமாத்மா இந்த பரமாத்மா ஜீவாத்மா என்ன படிச்சு தன்னை மறந்து இந்த மூணோட சேர்ந்து ஜாக்கிரத் சொப்பன சுசுப்தி ஓகே இப்படி மூணு நிலையில போய் ஜாயின் பண்ணிடுச்சு அது உறவு கொண்டாடுறதுனால இது சம்சாரி ஆயிடுச்சு திருப்பி அதுல இருந்து விடுவிச்சு இங்க வா அதோட விடு பரமாத்மோட ஜாயின் பண்ணு பெறவன் கேம்ப்ல வா அடுத்த கேம்ப்புக்கு வா அப்படி சொல்லிட்டு இப்படி ஜாயின் பண்ணு இதுதான் சோ இப்படி ஆடுத்து அதனால சோ என்ன அடிச்சது இது வெரி பேமஸ் வேர்டு ஐத்திரிய உப்புநிதி சொன்னால ஆவசத ஆவசத சொன்னாலே என்ன அர்த்தம் சம்சாரம் இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஓகே ட்ரான்ஸ்பர் டு பண்ணிட்டே இருக்கிறது எது இடத்துலயும் இந்த பையன் வந்து அதுக்குள்ளிடுவான் எல்லா பாஷம் கத்துப்பா அப்பசதம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கிக் கூட்டுது சக ஏத்தமேவ புருஷம் பிரம்ம தது தமம் அப்பார்டன் வேர்ட் அது ஓகே எங்கும் அனைத்தும் பரவியுள்ள ஆல் பரவை பிரம்மன் என்ன ஆயிடுச்சான் தானாக பார்க்க முடிந்தது இதம் ஆதர்ஷம் இத ஆனந்த கூத்தாடினான் நந்தனவனம் ஆயினான் அதெல்லாம் படிச்சோம் ஓகே இந்த இதுதான் நான் தெரிஞ்ச உடனே எப்படியாவது நம்ம தொலைச்சத கண்டுபிடிச்சிடோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் ஓகே அந்த மாதிரி ஆனந்தம் அப்படி ஒரு ஆனந்தம் அடைஞ்சுன்னு சொல்லிட்டு அத்தியாயம் முடிச்சது பாருங்க ஒவ்வொரு அத்தியாயத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா முடிச்சிருக்கிறது அப்புறம் அத்தியாரோப அபவாப்தியாம் பரமாத்மனே போதனம் முதல் அத்தியாயம் தென் செகண்ட் அத்தியாயம் சம்சார சம்சார பிரகரணம் ஓகே இந்த செகண்ட் அத்தியாயத்தில் என்ன பண்றது ரொம்ப சின்ன இதுதான் இது சம்சார வர்ணனை சொல்லிடுச்சு ஆவசத்தை பத்தி விளக்கம் திரைய ஆவசதகம் திரைய ஆவசதகம் என்ன பித்ரு சரீரம் மாத்திரு சரீரம் ஸ்வசரீரம் அடுத்து ஜாக்கிரத சொன சுசுப்தி அது எப்ப இந்த சுவசரீரத்தில் மூணு இடம் ஒே இருக்கிறதுக்குமம் மூணு ஜென்மம்மா டு ஜன்மா முதல் ஆவசு செகண்ட் ஆவசா குறது பிரதம ஜென்மா இன்னொரு பித்ரு சரீரத்திலிருந்து மாத்திரு சரீரத்துக்கு வரது வந்து பிரதம ஜென்மா அந்த பிரதம ஜென்மாக்கு அப்பா பொறுப்பு ஓகே அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்தும் பொறுப்பு அம்மா அப்பா பொறுப்பு அம்மா அப்பா பொறுப்பு என்ன செய்யணும் அவ வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கண்ட இடத்துல போக கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது கொதிக்க கூடாது கோபம் வந்தா என்ன செய்யணும் கோபட்டு தா கோபத்தை அடைக்குச்சுன்னா கோயில் அந்த குழந்தைக்குள்ள போகும் அதனால என்ன செய்யணும் கோபப்படாம இருக்கணும் அப்படின்னா கோபம் அதனால இதை வந்து அம்மா வீட்டுல அனுப்பிச்சுறது இந்த பொண்ணு நம்ம சஸ்காரத்தில் என்ன பண்றது ஏன்னா அம்மாவுக்கு நம்மளை பத்தி தெரியும் இது எப்ப மூடு அவுட் ஆகணும்னு தெரியும் பூந்த வீட்டுல தெரியாது வீடுல நம்ம பூந்த வீடு இல்லையா அங்க ஒரு ஒரு மாதிரி இருப்போம் ஆர்டிபிஷியலா இருப்போம் நம்முடைய விஷயத்துல கவர் பண்ணிடுவோம் நம்ம அம்மா அப்பாவுக்கும் தெரியும் தெரியுமே எப்ப மூடு செட் ஆகும் அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணிப்பா ஒரு பத்து மாசம் தானே பாத்துக்கிறேன் அதாவது எல்லாருடைய பொறுப்பு என்னன்னா அந்த ஜீவி அந்த குழந்தை மேல கான்சென்ட்ரேஷன் இருக்குதான் அதுக்காக கூடாது என்ன முக்கியமா என்னன்னா பார்க்கப்படாது ஓகே டிவி பார்த்தா என்ன சொல்றேன் என்னன்னு அதனால ரெக்கார்ட் ஆயிடும் சொல்லல அதனால டிவி பார்க்க கூடாது டிவி பார்க்காம இருந்தாலும் நல்ல சம்ஸ்காரம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல போய் விழுந்துடக்கூடாது அது ஒரு புதைச்சேர் கேர்ஃபுல்லா தூரம் நல்ல பாட்டு பாடணும் சத் வரணும் பத்த கோண ஆசனம் செய்யணும் இந்த மாதிரி இருக்கணும் ஜபம் பண்ணணும் ஓகே கூலிங் பிரணாயம் பண்ணும் சொக பிரணாயம் பண்ணணும் நாடி சுத்தி பிரணாயமம் இதெல்லாம் பாடி மைண்ட் என்வரன்மெண்ட் எல்லாம் இந்த அம்மாவும் அப்பாவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இது ஒரு இது ஒரு திக்கிலாது வருது கோழி ஒரு கூட்டிலே குஞ்சு ஒரு சேவல் ஒரு கூட்டில பியூட்டிஃபுல்லாது இது அப்படி இது கோச்சு அது கோச்சு அது என்ன ஆகும் அப்படி குழந்தை என்ன ஆகும் சன்னியாசி ஆயிடும் ஜாக்கிரத அதனால வந்து இதுவா ஆகும் அதனால சரீரம் அந்த பித்ரு சரீரத்திலிருந்து மாத்திரு சரீரம் வந்த பிறகு மாத்திரு சரீரம் வரைக்கும் எல்லாருடைய கடமையை பத்தி சொன்னோம் ஏன்னா இந்த தந்தையே வயிற்றுக்கு போற தன்னை கவனிச்ச கணவனே தாய்க்கு என்னுடைய வயிற்று பொறுப்பு ஓடி வரணும் நீர் வடிந்தால் போறோம் அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் தாங்கணும் அதுக்கு ஒண்ணு சொன்ன என்ன சொன்ன உபகார இன்னொரு சொல்லுங்க முக்கியமான வார்த்தை இல்லையா உங்களுக்கு முக்கியமான வேர்டு எனக்கா முக்கியமான வேர்டா அது என்ன வார்த்தா சொல்லுங்க பாப்பா டக்குன்னு சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க முடிவு எடுத்துக்கலையா சொல்லுங்க ஏன்னா குறைந்த பட்சம் சொல்றதாவது அப்படி இருக்கிறது அதை விட கஷ்டம் இப்ப சொல்றதே கஷ்டம்னா உபகார உபகாரிய பாவா பாவகா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுன்னு பேரு ஓகே அது மாதிரி அப்ப ஒருத்தர் மூடு அவுட் ஆயிருந்தா இன்னொருத்தர் என்ன பண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கு போனோம் ஓகே இவங்க மூடு நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரே பக்கம் மூடு அவுட் ஆயிருந்தா அதுக்கு என்ன செய்ய முடியும் ஓகே அப்படி சொல்லிட்டு மன்னிச்சுடுங்க அதனால இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் என்ன பாயிண்ட் நமக்கு குழந்தைக்காக இம்பார்ட்டன்டி அவன் வந்து வியாச சத்சங்காலுக்கு வரணும் உபனிஷத்து படிக்கணும் வேதாந்தம் படிக்கணும் அவனாவது கிளாஸ்ல ஜனகன் மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அது ஐடியா புரியா அதனால அப்படி பண்ணணும் இது வந்து செகண்ட் ஜென்ம செகண்ட் ஓகே மாத்திரு சரீரத்திலிருந்து பித்ருலோகம் இந்த ஜென்மத்தில் செஞ்ச இருக்குமோ அந்த டிக்கெட் போய் டிக்கெட் வாங்கிவான் இந்த டிக்கெட் இருக்குல்ல அது இருக்கு நினைக்கிறேன் ஒரேட் திருப்பி வரணும் பித்ரு சரீரம் பித்ரு சரீனா அணியில் பித்ரு சரீரம் இருக்கிறது பித்ரு சரீரம் நினைச்சு கூடாது விடாம கண்ட அப்படியில் போறல அப்படின்னா யோக மனுஷ சரீரம் ஆண் சரீரத்திலேயே திருப்பியும் ஐடியா சொல்றேன் என்ன இருக்கிறது என்ன ஊர் இருக்கிறது அதுக்கு வேண்டிய ரூட் எல்லாம் கொடுத்தாச்சு நம்ம தான் இனிமேல் பிளான் பண்ணோம் இல்லையா சரி ஸ்வசரீரம் டு புனர் ஜென்மா திருப்திய ஓகே ஆசதா டு ஆவசதா ஜன்மா டு ஜன்மா புனரபிஜனம் புனரபி மரணம் சம்சார சாகரம் புனரபிஜனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி சட்டரே சயனம் இகசார பகூ துஸ்தாரே அப்படி அப்படி இருந்தவர் அவரு என்ன பண்ணாரு வயதுக்குள்ளரே இருந்தவர் சயனத்தை அவரே அப்ப கண்டுபிடிச்சாரு வாமதேவர் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த ரிஷி வாமதேவர் என்ன பண்ணாரு கர்பேணு சயானா வாமதேவ ரிஷிகி அங்கேயே புடிச்சிட இந்த ஜென்மெல்லாம் சரீரத்துக்குத்தான உடைய இந்திரியத்துக்கு தானுடைய மனசுக்கு தானுடைய ஆத்மாவுக்கு கிடையாது நான் பெறப்பட்டவன் இறப்பற்றவன் அப்படி சொல்லி அந்த சிறைச்சாலைய எப்படிப்பட்ட சிறைச்சாலை பயங்கரமான சிறைச்சாலை கிரைம் பண்ணியிருக்கான் என்ன கிரைம் பண்ணிருக்கான் இவன் செய்த குற்றம் என்ன இவனுடைய பயங்கரமான குற்றம் என்ன சரீரத்தை மேல வச்சிருந்த அபிமானம் இந்த அபிமானம் அதனால திருப்பி கொண்டு போய் விடுறான் திருப்பி எல்லாம் குட்டை எல்லாம் இருக்கும் அந்த குட்டையில வந்து தவக்கல கொண்டு போய் விட்டுறான் திருப்பி ஒரு ஜெயிலு அங்கே தப்பிச்சு அங்கே வருவான் திருப்பி இந்திராஜி இந்திரா இந்திராவுக்கு வந்து அந்த பிரம்மாஜிக்கு பர்த்டே அப்ப திருப்பி மனுஷத்தை விடுவான் ஜென்ம ஆயிடும் திருப்பி திருப்பி என்னெல்லாம் பாப்ப புண்ணியம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு திருப்பி பல்லாயிரக்கணக்கான ஜென்ம எடுத்துப்பான் இப்படி அவனுடைய பல ஜென்மாந்தமா எடுத்து எடுத்து வரான் ஒன் மனிங் அவனுக்கு எந்த விதமான குடி குடிக்காம எந்த விதமான பாதிப்பு இல்லாம பரீட்சலோகான் கர்மச்சிதான் ஏன்னா நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வந்து அவனுக்கு நல்லா திருந்தோம்னா குடிச்சுட்டு இருந்தா அந்த அந்த வேதாந்த ஞானம் வரும் மண்ணுக்குள்ள என்ன இருக்கு விண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பாட்டு எல்லாம் வரும் எடுதான் அதெல்லாம் வந்து நஜமா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது வராது இல்ல ஏதாவது அடிப்படணும் உதப்படணும் அவள் பறந்து போனாள் அப்படி எல்லாம் ஒரு துக்கம் வரணும் அந்த துக்கம் வரும்போது தான் அவனுக்கு ஜானம் வரும் அப்படிலாம் இல்லை எல்லாருடைய துக்கத்தை பார்க்கும்போதே உனக்கு அவ்வளவு துக்கம் சபிஷியன்டா வேண்டாம் நாமே இப்படி பார்த்து பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணகான் நிர்வேதமாயான் குருமே அபிகச்சே கனெக்ஷன் பாருங்க ஓகே இதை புரிஞ்சவன் தான் சாட்டர்டே சண்டே கிளாஸுக்கு புரியாதவன் போயிடுவான் இந்த பக்கம் போயிடுவான் போ அதனால நீ திருப்பி வாங்க விட மாட்டோம் சரகடிச்சிட்டு வந்த மாதிரி பருந்து அது வரும்போதே வந்து எப்படி இருக்கும் நீங்க வேகத்தில் ஆனந்தமா இருக்கும் சில சமயம் இப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணாது ஆனந்தமா இருக்கும் ஓகே அப்படி ஒரு சுகமா இருக்கும் இந்த ஆனந்த எப்ப கிடைக்குது அப்படி சொல்லி மூணாவது அத்தியாயத்தில் என்ன பண்ணுதுன்னா மூணாவது அத்தியாயம் வந்து ஆத்ம ஜானம் இதுக்கு வரணும்னா ஆத்ம ஜானம் வேணும் அப்படி மேலோட்டமா சொல்லிச்சு இங்க வந்து விசாரம் பண்றது மகாபாக்கிய விசாரத விசாரம் ஆத்மா ககியா இன்டலக்டா இல்ல இல்ல சக்ஞானம் அஜானம் விஜானம் பிரஜானம் தேகி ஏதானி சர்வானி பிரஜான நாமதேயம் இதெல்லாம் நாமதேயம் நாம் பிரஜானம் எப்படிப்பட்டது ஏஷா பிரம்மா ஏஷ இந்திரா ஏஷ பிராப் பிரஜாபதி அந்த சரீரத்துல என்ன இருக்கிறதோ அந்த சைத்தன்யம் அகம் அப்படி சொல்லி இந்த எல்லாத்தையும் சஜாதி விஜாதிய சொகத பேதத்தை அகற்றி மித்யா நாம ரூப துவாரா ஏக்கம் சைத்தன்யம் ஏவ அனே வித்தேனம் பாதி அப்படி கண்டுபிடிச்சா பிரஜானம் பிரம்மா அப்படி சுட்டி எல்லா விதமான வேதங்களை தொடர்ந்து நான் தவறா என்னை பத்தி புரிஞ்சுருக்கேன் இத்தனை நாள் அந்த தவறான விஷயத்தை அகற்றி விட்டான் ஓகே நான் தான் இந்த மே்டருக்குச்சேதனா இருக்கிறது அதுக்கு அதிஷ்டானம் என்னை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த பிரம்ம எப்படிப்பட்டதான் பிக் இன்பினிட் பிக் அப்சொல்யூட் பிக் அன் கண்டிஷனலி பிக் அந்த பிரம்மம் அந்த பிரம்மம் உபனிஷ சொல்றது பிரஜானம் அந்த பிரம்மம் பிரேட் மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி அந்த பிரஜானமே நானு அந்த நானே பிரம்மன் அப்படி சொல்றது இந்த உபனிஷத்து அப்போ ஆத்மாவா இதில் சொல்லிச்சேன் அது என்ன சொல்லிச்சே அது இல்ல இதுக்கு முன்னாடி சிருஷ்டி வரதுக்கு முன்னாடி அப்படின்னா இப்ப இருக்கிறது ஆத்மாவை பரமாத்மா தவிர வேற ஒன்றும் இல்லை அந்த பரமாத்மா ஜமா நான் நான் தான் இது தவிர வேற இல்லை அப்படி சொல்லி அதுக்கப்புறம் இந்த ஞானத்தினால என்ன பலன் கிடைக்கும் இந்த ஞானத்தினால சர்வகாமா எல்லா விதமான ஆசைகளையும் அவன் பூர்த்தி செய்தவன் வை பிகாஸ் திருப்தி அடைந்தவன் ஏர்ணன் அப்படி ஆனதுனால இவனுக்கு பேரு ஜீவன் முக்தி ஓகே இவனுக்கு இந்த பரி பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் ஜீவன் முக்தனா இருப்பான் இந்த சரீரம் கீழே விழுந்த பிறகு விதேக முக்தனாயிடும் பிரம்ம நிர்வாணம் பிரம்ம நிர்வாணம் வாக்கியம் அது போல என்ன பண்ணுவான் இருந்தது எனக்கு பான ஆகாசம் தான் இருக்கிறது இவ்வளவு பெரிய ஆகாசம் இருக்க அந்த பான ஆகாசம் என்ற புத்தி தவறான புத்தி அது நீக்கப்படுகிறது ஞானம் புதுசா கொடுக்கல ஓகே இதுல இருக்கிற ஆகாசம் நாட் ஸ்மால் அது இன்பினிட் அத புரிய வச்சாச்சு வச்சதுனால அது வந்து முக்தி அடைந்தது அதனால மூன்று அத்தியாயம் ஓவர் அத்தியாரோப அபவாத பிரகரணம் சம்சார பிரகரணம் மகாபாக்கிய பிரகரணம் சொல்லி அழகா சொல்லி நாமும் முதல் மந்திரத்தை சொல்லி இதோட நம்ம முடிப்போம் முதல் மந்திர சொல்லி அப்புறம் வந்து அந்த சாந்தி பாட்ட சொல்லி நம்ம முடிப்போம் ஆத்மா அகிர ஆசீ நானிய மிஷத்து ச ஈஷத்த லோகா ஓ வாங் மே மனசி பிரதி மனோ மே வாசி பிரவிராவித்தானு மாசீ அனே பார சன் மாம தத்வம அவது வா ஸ்ரீகுரு நமஹி வோ